குமாரசர்குருவாய் அரணார்க்கும் அகத்தியனார்க்கும் உபதேசித்தருளிய ஆச்சாரிய தலைமையும் குறித்ததெனக்கொள்க அருணகிரிநாதர் தென்னவனங்கணன் சூழ்கா திரிநக சூழகர தென்னவணங்கணத் தப்பத நீட்டினன் செல்வமுன்பின் தென்னவணங்கணன் நீற்றார் திருத்திய தென்னவின்ன தென்னவனங்கணக் கைச்சிலை கூணையும் தீர்த்தருளே என்றதனால் பிள்ளையார் இவ்வவதாரத்திற்கு மேனென்ற அவதாரத்தில் குமார சர்க்குருவென்பது காண்க கல்லாடம் உழன்மதிர் சுட்ட தழநகை பெருமான் வணங்கினின்றேத்த குருமொழி வைத்தோய் குருமுனி தேர நெடுமறை விரித்தோய் சித்தியார் அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனு கோத்துரைக்கும் அருட்குருவாம் குருளை என்பவைகளால் அரணார்கும் அகத்தியனார்க்கும் உபதேசித்த ஆசாரிய தலைமையை உணர்க ஆயின் குருவேந்தன் எண்ணாது குருராயன் என்றது எது குறித்தற்கோ எனின் நான்காம் வெற்றுமையால் அடுத்து மிக்குயர் நெறி பொருண்மையின் வந்த காரக சிறப்பொருதலை தொடர் மொழிபெயராய் இக்குருராயன் என்பதன்கண் குரு என்பதன் முதநிலை எழுத்து தமிழியல் விதிப்படி முழிக்கு முதலாகியும் ராயன் என்பதன் முதநிலை எழுத்து தமிழியல் விதியின்றி ஆரியவியல் விதிப்படி மொழிக்கு முதலாகியும் வந்து இருவகை இயலும் கோடலின் இதனை தம் பெயராகவுடைய பிள்ளையாரும் தமிழ்நூல் வடநூல் என்னும் இருவகை நூற்கும் உரியர் என்பது குறித்தற்கு என்க ஆசிரியர் மறைப்புலவன் தமிழ்குறிசில் சீகாழி சம்பந்தன் என்றதனால் இருவகையினோக்கும் உரியர் என்பது காண்க என்க அல்லதுவும் பொருள் வேறுபடாது சிறிதே வடிவு வேறுபட்டு குருராயன் என்பது தன்னை உள்ளூன்றி நோக்கினார்க்கு இலைமறைக்காய்போல் ஐய என்னும் உயிர் மெய்யோடிருந்த தன் முன் வடிவம் உட்கொண்டு விளங்க காட்டி நிற்கின்றதாகலின் இதனை உடைய பிள்ளையாரும் தமது கடவுத்தன்மை வேறுபடாது உத்தம புருட உருவங்கொண்டு நின்ற தம்மை அன்பால் உள்ளூன்றி நோக்கினார்க்கு குமார சர்க்குரு என்னும் பெயர் கொண்டு அளவிகந்த சூரியர் உதயம் போன்று ஒளி வீசும் தம் முன்னுருவாய தெய்வ திருவுரு உட்கொண்டு விளங்க காட்டி நின்றனர் என்று குறித்தற்கென்பதுமா என்க ஆளுடைய பிள்ளையார் புராணம் மறையவர் திருவே வைதிக நிலையே வளர்ஞான பொறையணி முகிலே புகழியற் புகழே பொறு பொன்னி துறை பெருமணியே சுருதியின் ஒளியே வெளியே வந்திரையவன் உமையாளுடன் அருள்தர எய்தினை என்பார் என்று மூவாண்டிற் பிள்ளையார் திருவருள் வடிவை கண்டு சீகாழியுள்ளார் வியந்து கூறியவாராய இச்செய்யுளால் உள்ளூன்றி நோக்கினார்க்கு தம் முன்னுருவை காட்டி நின்றனர் என்பது காண்க என்க இனி இன்றியமையா காட்டுளதேற் காட்டுவதன்றி மற்றைய விரிக்கு பெருகும் என்க அல்லதுவும் குரு என்பதன் ஈற்று உயிர்மையோடு ராயன் என்பதில் முதலுயிர்மை புனரா புனர்கையாய் நின்றது ஆகலின் இங்கனம் ஆனந்த வடிவராகிய பிள்ளையாரும் தாம் கொண்டருளிய மானிட திருவுருவோடு புனரா புனர்க்கையாய் நின்றனர் என குறித்தற்கென்பதுமாம் என்க அல்லதுவும் குரிலினைக்கு எதிர்நெடில் குரில் எண்ணீடாக நிற்பவும் ஈற்றில் அவ்வெண்ணீடென்றி ஒற்று நிற்பவும் தொடர்ந்த மொழியாகலின் பிள்ளையாரும் பக்குவர்க்கு மறைபொருளாயும் அதிபக்குவர்க்கு அனுபவ பொருளாயும் இவ்விரண்டினும் களவாது அதீத பொருளாயும் நின்றனர் என்று குறித்தற்கென்பதுமாம் என்க இங்கனம் குருராயன் என்பதில் கூவென்பது இருள் ரூவென்பது அருள் ராயன் என்பது விளங்கச் செய்கின்றோன் என்பது பொருளாம் இதனால் கூவென்னும் அசுத்தாவத்தையில் நின்றோரை ரூவென்னும் சுத்தாவத்தையில் தாம் நின்ற வண்ணம் நிறுத்துகின்றோர் குரு ஆவர் இச்சுத்தாவத்தைக்கு ஆதாரனாகியும் அதீதனாகியும் விளங்கி இவ்வவத்தை நின்றும் அக் குருவாயினோர் தாழாத வண்ணம் அருள் செய்து நின்று அதீதப்படுத்துகின்றோன் ராயன் ஆவான் ஆகலின் இதனாலும் உணர்க என்க எழுத்தாதி பல்வகை குறிப்பிற்ற பொருள் நெறி நோக்கம் செறிவு நுட்பம் இங்கிதம் இன்பம் கம்பீரம் சிறப்பு உறுதி முதலிய நற்குணந்தழிய சொற்புணர் இதீதென்றே ஆசிரியரும் சரிதாதி நான்கினுக்கும் என்னும் திருவெண்பாவில் இடைக்கன் குருராயன் என்று இதன் பெருமை தோன்ற வைத்தனர் என்க இஃது இன்னும் விரிக்கில் பெருகுமென்க வாதுவென்ற சம்பந்தன் என்பதில் பொதுவானே வாதுவென்ற என்றது என் குறித்தோயெனில் எண்ணாயிரவராய பாயுடுக்கை பரிதலை சமணர்கள் ஒருங்கே கூடி தென்மதுரைக்கண் செந்தமிழ்பாண்டியனை முன்னிட்டு செருக்காற் செய்த சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதங்கள் பிற்பட திருநீற்றானும் திருவாக்கானும் வென்று திரள்கொண்டமை அன்றியும்